பாடம் பதினேழு பெருநாள் உரையின் போது இமாம் மக்களை நோக்கியவாறு இருக்க வேண்டும் நபி சொல்லாஹு அலைஹு வசலம் அவர்கள் மக்களை நோக்கி நின்றார்கள் என்று அபு சாயிதர் அலி அல்லாஹன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்